கோபம் என்பது மூன்று வகையிலே நமக்கு காணப்படுகிறது குறிப்பாக பார்த்தால் குடும்பத்திலே நிகழும் சில கோபங்கள் சமூக பார்வையில் இழும் சில கோபங்கள் நண்பர்களின் இடத்திலே பழகும் போது ஏற்படும் சில கோபங்கள் வேலை செய்ய பணி செய்யும் இடத்தில் முதலாளிகளுக்கு இடத்தில் இருந்து வரும் கோபங்கள் இது போன்ற எண்ணற்ற கோபங்கள் வகைகள் ஆனால் நம் மனதை அடைக்குவதற்கான வழியை தெரிந்து கொண்டு வேண்டுமென்றால் அந்த கோபங்களை எளிதாக நீக்கலாம் குறிப்பாக சிலர் சொல்வார்கள் கோபம் வரும்போது ஒரு டம்ளர் தண்ணீரை குளித்தால் கோபம் அடங்கிவிடும் என்று சொல்வார்கள் அதுபோன்றும் அந்த எதனால் கோபம் வருகிறது என்பதை சிந்தித்து அந்த கோபத்தை தாமாகவே நிறுத்தி அது முறையானது பிறர் அறிவுரை சொல்லி கோபம் என்பது நல்லதல்ல அதுபோன்று கோபம் வரும் இடத்திலே நீங்கள் சற்று நிதானித்து பேசுவது நல்லது அதுபோன்றும் அல்லையா அந்த இடத்தை விட்டு விலகி கொஞ்சம் தூரம் சொல்லிவிட்டு மீண்டும் பழைய இடத்திற்கு வந்தால் அந்த கோபம் உங்களிடத்தில் மறையும் என்பது என்னுடைய கருத்தில் நன்றி அன்புடன் மயிலைப்பட்டாபி வணக்கம்